அப்பாவின் பக்கங்கள் என்கின்ற ஒரு சிறுகதை எழுதியவர் விகடன் வாசகர் இது விகடன் இணையதளத்தில் இருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பொறுப்பு இந்த கட்டுரை வாசகரின் படைப்பு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களும் கருத்துக்களும் அதன் ஆசிரியரை பொறுப்பாவார் கட்டுரை சம்பந்தமாக உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் மை என்ற முகவரிக்கு மின்னஞ்சலாம் இப்போது கதையை கேட்கலாம் நடுத்தர குடும்பம் அப்பா சீரியஸாக டிவி பார்த்துக்கொண்டே நம்ம சொதப்புறாங்க என்னத்தை சொல்றது டிவி பார்க்கவே கடுப்பா இருக்கு அப்பாவுடன் டிவி பார்த்துக்கொண்டே வினாடிக்கு வினாடி மொபைல் போன் எடுத்து பார்த்துக்கொண்டே இருந்தான் இன்னொரு கையில் நகம் கடித்துக்கொண்டு திருட்டுத்தனமாக அப்பாவையும் டிவியும் பார்த்துக்கொண்டே இருந்தான் அப்பா என்னடா ராம் ஏதோ டென்ஷனா இருக்க ஒண்ணு இல்லப்பா ம் வருதா இல்ல எதனா பிரச்சனையா ஒண்ணு இல்லப்பா ராமைமாக அப்பா பார்த்து கொண்டே ராமின் அம்மாவிடம் எவ்வளவு நேரம் இன்னும் காப்பி கொண்டு வர என்று கத்த உள்ள ராமின் அம்மா கிச்சனிலிருந்து வரேன் வரேன் என்று உரைக்கு சொல்லிவிட்டு பிறகு தனக்குள்ளேயே முனைகிட்டான் அடுப்பில இருந்து அப்படியே கொண்டு வர முடியுமா என்ன பால் காய வேண்டாம் உட்கார்ந்த இடத்த விட்டு நகர்றது இல்லை எல்லாம் இடம் தேடி வரணும் இது வீடா இல்ல ஹோட்டலா பேசினா சண்டை வரும் திருத்தவே முடியாது என்று சொல்லிக்கொண்டே வேகமாக ராம்குமார் ராமுக்கும் அப்பாவிற்கும் காப்பி கொண்டு வந்தார் அப்பா கையில் வைத்து கொண்டே ஏண்டா ராம் நம்பாளுங்க ஏன்டா ஸ்போர்ட்ஸ்ல பெருசா ஜெயிக்கிறது இல்ல நீ கூட அத்லட் போறியே என்னாச்சு போய்கிட்டு இருக்குப்பா உம் குட் குட் என்னத்த போய் என்ன பண்றது மத்த ஊரில் ஸ்போர்ட்ஸில் நிறைய முக்கியத்துவம் இருக்கு ஆனால் நம்ம ஊரில் வாரத்தில் ஒரு பிடி பீரியடு சில சமயம் அதையும் மேக்ஸ் டீச்சர்ஸ் கடன் வாங்கி வந்துடுறாங்க அப்புறம் எங்கிட்ட போய் ஸ்போர்ட்ஸ் வளரும் நூறு பேர் போனால் ரெண்டு பேர் கப்பு வாங்கிட்டு வர்றாங்க வீட்டில் பெருசாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை எல்லாத்துக்கும் மேலே விளையாட்டுல அரசியல் ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் உருப்படுறதுக்கு இல்லை என்று அப்பா பேசிக்கொண்டே இருக்க ஒரு புறம் சந்தோஷம் அப்பா சப்போர்ட் கிடைக்கும் அடுத்த லெவல் போக மறுபுறம் எதிர்பார்த்து அதனால ஸ்போர்ட்ஸ் அது எதுன்னு அடுத்து சினிமா பக்கம் போயிடுவாரு எந்த சேனல் என்ன வருதோ அதை பத்தி பேசுவார் நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டு உலறி வைக்க வெளியே ராம் அடிக்கிறது சரியாக யாருடா போன்ல என்று அப்பா கேட்டவுடன் திரு திருவென்று உழைத்து கொண்டே அதுபடியும் அதே காட்டு வெளியில் வந்து ஹலோ என்று சொன்னதும் மறுமுனையில் ஹலோ ராம் என்ன பிஸியா போன் எடுக்கல என்று சொன்னதும் சாரி கோச் ஒரு சின்ன வேலை ஹம் ஓகே ராம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் கால் பண்ணினேன் சொல்லுங்க கோச் உங்கள் ஃபோனுக்குத்தான் வெயிட் பண்ணுறேன் என்று கோச்சை சிரித்தி கொண்டே ராம் ஒரு குட் நியூஸ் நம்ம டீமில் நீ மட்டும்தான் தமிழ்நாட்டுக்காக விளையாட செலக்ட் ஆகியிருக்க பட் இனிமே தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் உன்னோட ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் இன்னும் அதிகப்படுத்தணும் அதுவும் இல்லாமல் மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப சீரியஸாக கவனம் செலுத்தணும் ஏன்னா இனிமே தான் நிறைய பிரச்சனை வரும் வீட்டில் வெளியில் அரசியல் ஸ்பான்சர் பிடிக்கணும் இதுக்கும் மேலே பல ஊர்லேருந்து விளையாட வருவாங்க எல்லோரும் பல ஸ்ட்ராட்டஜி வச்சிக்கிட்டு வருவாங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இந்தியன் டீம் போகணும்னா பல ஸ்டேட்டில் இருந்து வருவாங்க உன்னோட உழைப்பை அதிகப்படுத்தணும் இது போதாது இதற்கு அப்புறம் உன்னோட முழு கவனமும் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இருக்கணும் வெரி சிம்பிள் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அதற்கு தான் தேங்க்ஸ் கோச் பட் எங்கள் அப்பா கிட்டே எப்படி சொல்கிறது எந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் தெரியல அவர் நினச்சி நினச்சி ஒன்று பேசுவார் அதுவும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாற்றுவார் நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும் கோச் இதில் வீட்டு சூழ்நிலை வேறு என்று ராம் பேச பேச உடனே கோச் டக்கு என்று ராம் வர வர காரணம் சொல்ல கற்றுக்கிட்டுருக்க இது நல்ல ஸ்போர்ட்ஸ் அழகில்லை உன் வீட்டு பிரச்சனையை நீ சமாளிக்கணும் உனக்கு வேணுங்கிறது நீ தேடணும் நீதான் கேட்கணும் நீதான் தான் பேசணும் உன் பிரச்சனைக்கு பேச வாடகைக்கு வாய் தேடாத ஆல் தி பெஸ்ட் என்று சொல்ல ராம் கோச் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் என்று சொல் ஃபோன் கட்டானது ராம் என்ன செய்வது அறியாது ஒரு நொடி மிகுந்த குழப்பத்துடன் மெதுவாக வீட்டுக்குள் வர அப்பா என்னடா ராம் மூஞ்சில் ஏகப்பட்ட குழப்பம் சரியில்லையே என்று பேச நேராக கிச்சனுக்குள் சென்ற ராம் முதலில் அம்மாவிடம் அம்மா, நான் தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆகிட்டேன் நம்ம ஊரில் நான் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்கேன் ஆனால் கோச் ஃபோனில் பேசுகிறப்போ இனிமேல் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் படிப்பை ஓரங்கட்டிட்டு இழப்பார் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு நீ விளையாடுவேன்னு சொன்னார் அதற்கப்பமாக சூப்பர் டாராம் எனக்கு ரொம்ப ஹாப்பி செம ஹாப்பி என்று சொல்லிக்கொண்டு ஒரு வினாடி பதறிக்கொண்டு ஸ்வீட் கூட இல்லை டெய்ராம் இந்த சர்க்கரை வாயில் போடு என்று சொல்ல ஐயோ அம்மா இப்போது அப்பா கிட்டே எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அதை சொல்லாமல் சர்க்கரையை போடு அதை போடுன்னு சொல்கிற ஏற்கனவே காலேஜில் அட்டண்டன்ஸ் கம்மி மார்க்கு கம்மி அதுக்கே கத்துறாரு இதெல்லாம் இதை சொன்ன அவ்வளோதான் அம்மா சிரிச்சு கொண்டே ராம் முதல்ல பிரச்சனையை ஓரங்கட்டு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக சின்ன சின்ன தருணங்கள் இழக்கக்கூடாது முதல்ல இந்த ஊர்லயே யாருக்கும் கிடைக்காத வெற்றி உனக்குடா அதை கொண்டாடு இந்த நொடிக்கு உண்மையா இரு திரும்ப வராது நீ நேசிக்கிற விஷயம் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் என்று மோட்டிவேஷன் சொல்ல ராமுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது உடனே ராம் அம்மாவிடம் தேங்க்ஸ் அம்மா நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன் என்று சொல்லி நினைக்கிற அம்மா டக்கென்று ராமின் கையை பிடித்து முதல்ல சர்க்கரையை சாப்பிடு அப்புறமா போ ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடியும் அம்மா ஸ்வீட் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க என்று கோரஸாக சொல்லி இருவரும் சிரிக்க ராம் சர்க்கரை சாப்பிட்டு கொண்டே மெதுவாக வெளியே வந்து அப்பா உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் அதற்கப்பா கொஞ்சம் என்ன நிறையா பேசுகிறா என்று மெதுவாக கணைத்து கொண்டே அப்பா என்று ராம் எழுக்க அப்பா உடனே ராம் முதல்ல இந்த ஃபோன் வந்ததுலேருந்து மூஞ்சி சரியில்லை என்னடியாச்சு உனக்கு கிச்சனுக்கு வந்து உன் காதை கடிச்சிக்கிட்டு இருந்தால் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறேன் தூளுக்கு மேலே வளர்ந்தால் ஃப்ரெண்டு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்கமாக பேசு பேசிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம்னு என்று பேசிக்கொண்டே அப்பா மொபைல் ஃபோனினை கையில் எடுத்து அப்படியே பார்த்து கொண்டிருக்க ஒருபுறம் ராம் என்னடா பண்ணுறது என்னத்தை பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறது இவர் பேசுகிறது பார்த்தா என்ன மூடில் இருக்காருனே தெரியல தலைக்குள்ளே ஆயிரம் புழுவை ஓடவிட்ட மாதிரி இருக்குது என்று தனக்குள்ளே முணங்கி கொண்டு அம்மாவை கிச்சனில் எட்டி பார்க்க அம்மா சமையல் வேலையில் பிஸியாக இருக்க ராம் வினாடிக்கு வினாடி கிச்சனை பார்த்து கொண்டு இருக்க அப்பா சட்டென்று ராம் பசிக்குதா என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கிச்சனை பார்க்குற என்று சொன்னதும் டக்கென்று அம்மா ராமை பார்த்து பேசு பேசு தைரியமாக பேசு என்று அங்கிருந்து சிக்னல் தர அப்பா மெதுவாக ரெண்டு பேரும் சிக்னல் செய்கிறதெல்லாம் போதும் விஷயத்துக்கு வாங்க நான் அடுத்த வேலையை பார்க்க போகணும் ஆஃபீஸில் இருந்து வேற கா இந்த நேரத்தில் எதுக்குன்னு வேற தெரியலை சரி சொல்லுடா என்று மறுபடியும் எழுக்க ராம் திரும்பவும் அப்பா அது வந்து கிச்சனில் இதை பார்த்த ராமின் அம்மா டென்ஷன் ஆகி சட்டென்று வெளியே வந்து டெய் ராம் எதுக்கு நான் நான் இல்லை இருபது வருஷமாக என்னோடய ஸ்போர்ட்ஸ் நீ எனக்கே அசிங்கமாக இருக்கிறான் ஒரு வினாடி திருத்திருவென்று அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே அம்மா சும்மா இரு என்று முனக அப்பாவோ இவளுக்கு என்னாச்சு நல்லா உனக்கு என்னாச்சுடி என்று ஒரு புறம் கேட்க அம்மா எதையும் கண்டுகொள்ளவில்லை அப்பா கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு மனசு விட்டு பேச தயங்குனா உன்னால ஒண்ணு சாதிக்க முடியாது உனக்கு போய் வாயில சர்க்கரை போட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்பா அம்மாவையே பார்த்து கொண்டிருக்க அம்மா சட்டன்று ராமை பார்த்து இங்கே பாருடா நீ சாதிச்சுட்டு வந்திருக்க அப்பாகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்து அப்பா அத்லட்டில் தமிழ்நாடு டீமில் நான் செலக்ட் ஆகிட்டேன் இப்போதான் கோச்சி ஃபோனில் சொன்னார் இனிமேல் அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் படிப்பில் என்ன ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நான் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுவேன் அப்படி சொல்ல உனக்கு என்னடா பிரச்சனை என்று வேகமாக பேசிவிட்டு இப்போ பேசுகிறா என்று சொல்லி எதுவும் நடக்காதது போல் கிச்சனுக்குள் அம்மா சேர்ந்து அப்பாவுக்கு தெளிவாக புரிந்தது ராம் ஒருவித தயக்கத்துடன் அப்பாவை பார்த்து கொண்டிருக்க சில வினாடிகள் அப்பா பேசவில்லை மெதுவாக அப்பா ராமை பார்த்து வாழ்த்துக்கொள்கிறார் ராம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொல்லி தூளில் தட்டி கொடுத்து சில வினாடிகள் ராமிற்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இருந்தாலும் வெளியே சிறு புன்னகை மட்டும் தயக்கத்தோடு அப்பா ராமிடம் நீ சொன்ன உடனே எனக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியல ராம் அம்மா உனக்கு சக்கரை தந்தாங்க எனக்கு என்ன தர்றதுன்னு தெரியல ஆனால் உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்கிட்ட பேச எனக்கு எப்போதும் நீ சின்ன பையன்தான் எனக்கு மட்டும் இல்லைறாம் எல்லா அப்பாக்களுக்கும் அவங்களோட பசங்கள் குழந்தையாக தான் தெரிவாங்க நீ வளர்ந்துட்ட அப்படிங்கிறதே ஏற்றுக்க முடியல ஏன்னால் கண்ணை முடினால் அப்பப்போ உன்னோட சின்ன வயசு தருணங்கள் தான் உயிரோடவே வைக்கிது எப்போதும் நீ எனக்கு சின்ன பையன்தான் அடிக்கடி அடம்பிடிச்சி வேணுங்கிறது வாங்கிறது அந்த நாள் அவ்வளோ அழகாக இருக்கும் அது இப்போ நினச்சாலும் மனசு முழுசாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த உலகத்தில் நாம் விட்டு விட்டு போகிறதே அழகான தருணங்கள் என்று அப்பா பேச பேச ராமிற்கு ஒருபுறம் லேசாக கண் கலங்கியது தன் பழைய நினைவுகளுடன் அப்பா தொடர்ந்து கடவுள் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுருப்பார் டு ஷேப் எ பாய் இன் டு ஏ மேன் டு ஷேப் எ பாய் இன் டு நீ எப்போ அழறியோ உனக்கு தெரியாம உன் கைய பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருப்பேன் எப்பெல்லாம் சொல்ற பேச்ச கேட்கலையோ கண்டிப்பா திட்டிருப்பேன் நீ விழுந்தாலும் எந்திரிச்சு விடுவன்னு ஒரு நம்பிக்கை நீ எங்க போனாலும் உன் பின்னாடி நான் இருப்பேன் அது உனக்கே தெரியாதுராம் அதாண்டா அப்பா ஆனா உன் வெற்றியை நினைச்சி பெருமைதாண்டா படுவேன் போராடு ஆனா ஜெயிச்சிடுராம் இதோட நிறுத்தாத வெற்றிக்கு எல்லையில்லை தோல்விக்கு உண்டு தன்னம்பிக்கை இருக்கிற இடத்துல ஆறுதலுக்கு வேலையில்லை ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி அப்பா எந்திரிச்சு போக ராம் இடத்தை விட்டு நகராமல் அப்படியே அழுது கொண்டிருக்க அம்மா அருகில் வந்து தலைக்கோதி விட்டு முத்தம் தந்ததும் ராமின் கண்ணீர் அதிகமானது தலையை தொட்டு பார்க்க அங்கே அம்மாவின் கையுமில்லை மெதுவாக திரும்பி பார்க்க அங்கே அவர்களுடைய புகைப்படம் அதில் கூட அம்மா ராமிடம் சாப்பிட்டேடா அப்பாவும் இன்னும் பிராக்டிஸ் போலையாடா என்று கேட்பது போல இருந்தது மிஸ்யூ அப்பா மிஸ்யூ அம்மா என்று பேச கூட வாய்ப்பு பல தருணங்கள் விட்டுட்டேன் பேசணும் நினைக்கிறப்போ நீங்கள் இல்லை கூட இருக்கிறப்போ அருமை யாருக்குமே தெரியவில்லை என்னுடைய குழந்தையை என்னோட கிட்ட மனசு விட்டு பேச ஒரு நல்ல அப்பாவா இல்லை இல்லை ஒரு நண்பனாக இருப்பேன் யாருக்காவது அப்பா அம்மா கூட இல்லைன்னா யார்கிட்டையாவது மனசை விட்டு பேச நினைக்கிற அப்பெல்லாம் பேசிடுங்க திரும்ப அதே நேரம் கிடைக்குமா தெரியாது அதே மனிதர்கள் இருப்பாங்களாம்னு தெரியாது கலங்கிய கண்களுடன் ராம் அப்பாவின் பக்கங்கள் தனது மை கிட்ஸ் டைரி இணையதளத்தை மூடி வைத்துவிட்டு ஷூ லேஸ் போடும்போது ராமின் ஃபோன் அடிக்கிறது தெய்வங்களெல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தெய்வங்கள் எல்லாம் தோற்றை போகும் தந்தை அன்பின் முன்னி டக்கென்று ஃபோன் எடுத்து ஹலோ மறுமனையில் கோச் நாங்கள் கிரவுண்ட்ஸுக்கு வந்துட்டோம் குட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆன் தே என்று கதை முடிக்கிறது. இந்த கதைக்கான எழுத்தும் கற்பனையும் கல்யாணராமன் நாகராஜன் நன்றி விகடன்